श्री गुरुभ्यो नम अपारणा सिंधु ज्ञानद शांतरूपिणम श्रीचंद्रशेखर गुर प्रणमा मुद्न्व श्राद्धों तेपल मिव मुख्य नाम पड़कून इं श्र्द्धफल पित अड़ेरा अ पार्तन वो வசுருத்ர ஆதித்தியர்கள்ர்கள் மூன்று ரூபமாக நம்முடைய பித்திருக்கள் இருக்கார் வசுருத்ர ஆதித்தியர்கள்ங்கிறவர்கள் அதிர்ஷ்டாதிர தேவதைகள்னு பேர் அந்த அதிர்ஷ்டாதிர தேவதைகளை நாம் பித்திருக்களாக நாம் ஆராதிக்கிறோம் வசுருத்ரா வேற பித்திருக்கள் வேறுங்கிற எண்ணம் இருக்கப்படாது பேருதான் வேற வசவ் பிதரோ ஜேயா ருதராஜ்யமிரிதாமஸ்தாதித்யா இத்தேஷா வைதிக்கீஸ்ரு அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் காண்பிக்கிறது நம்முடைய பிதர்களை வசு தகப்பனாரை வசுரூபராகவும் அவருக்கு முன்னாடி உள்ளவர்களே ருத்ரூபராகவும் அவருக்கும் முன்னாடி உள்ளவர்களை ஆதித்யரூபர்களாகவும் நாம் பார்க்கணும் அப்படி ஆராதிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா அந்த வசுருத்ராதித்யர்கள்ங்கிற ரூபமாக உள்ள பிதற்கள் நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்த பலனை எடுத்துக்கிறா நாம் கேட்கக்கூடியதான பலனை நமக்கு கொடுக்குறா எப்படி எடுத்துக்கிறா எப்படி கொடுக்கறா அப்படின்னா நாமகோத்திரம் பிதனாந்தூ பிராபகம் ஹவ்ய கவ்யோகோ அதற்குத்தான் நமக்கு நாம கோத்திரங்கள்லாம் வச்சுருக்கா ஒரு பேர் கோத்திரம் மந்த்ரம் இவைகளெலாம் தான் நம்முடைய பிதற்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது நாம மந்திராஸ்ததாதேஷாக அவர்கள் என்ன மாதிரி பிறவிக எடுத்திருந்தாலும் நாம் செய்யக்கூடியதான சாத்தம் அவர்களை கரெக்டாக போய் சேர்றது யதாகோஷு பிரணஷ்டாவை வத்சோவிந்ததி மாதரம் ஏவம் ஸ்ராத்தேன்ன முதிருஷ்டம் மந்திரப்பிராபயதே பித்ருன்னு ஒரு இடத்துல ஆயிரம் மாடு கட்டியிருக்கு ஆயிரம் கன்று குட்டிகள் அந்த கன்று அவுத்து விட்டால் தாயார் மாறவே மாறாது கன்று அந்தந்த பசுக்களை போய் சேரும் அந்தந்த கண்ணுக்குட்டி அது மாதிரி நம்முடைய பிதற்களை கரெக்டாக நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தமானது போய் சேர்றது எது கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னா கோத்ரம் நாம மந்த்ரம் இது மூன்றும்தான் கொண்டு போய் சேர்க்கிறது இவை மூன்றுகள்லேயும் மந்திரம் ரொம்ப முக்கியம் மந்த்ரம்தான் நமக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறது பிராணினகா பிரீணயந்தேத்தே ததாகாரத்துவமாகத்தான் தேவோயதி பிதாஜாத்தா சுபகர்மானு யோகதா அந்த மந்திரமானது நாம் ஸ்ராத்திலே சொல்லக்கூடிய மந்திரங்களானது இந்த ஸ்ராத்தபலனை கொண்டு போய் சேர்க்கிறது வசுருத்ராதித்யர்கள் துணைகுண்டு நம்முடைய தகப்பனார் தேவத்தையாக இருந்தால் தசியன்ன அமிர்தம்பூத்வா தேவத்வே பியுபக்சதி அந்த தேவதைகளுக்கு ஆகாரம் அமிர்தம் அமிர்தம்னு ஒரு வஸ்து அதுதான் தேவதைகளுக்கு ஆகாரம் இந்த அமிர்தமாக இந்த சிராத்தமானது கொண்டு போய் சேர்க்கிறா இந்த மந்திரமானது கொண்டு போய் சேர்க்கிறது தேவத்வே போகியரூபேனா பசுத்வேது திருணம் பவேத் தேவதைகளுக்கு அமிர்தமாகவும் பசுக்களாக நம்முடைய பித்திருக்கள் இருந்தால் திருணம் பவேத் புல்லாக கொண்டு போய் சேர்க்கிறது அந்த மந்திரம் ஸ்ராத்தாண்ணம் வாயு அவர்கள் ஏதோ ஒரு கர்மவசாத்து நாகர்களாக பிறந்திருந்தால் அதாவது பாம்புகளாக பிறந்திருந்தால் பாம்புகளுக்கு ஆகாரம் வாயு காத்து வாத்தாசீஹின்னு பாம்புக்கு பெயர் இந்த காத்தாக இந்த ஸ்ராத்தாண்ணமானது போய் சேர்றது பானம் பதி யக்ஷத்வே கிருத்ரத்வேச்ச ததாமிஷம் யக்ஷர்களாக பிறந்திருந்தால் பானமாகவும் கிருத்ராக பிறந்திருந்தால் கிருத்ரன்னா அது ஒரு பக்ஷி கழுகு அப்படி பிறந்திருந்தால் இந்த கழுகுக்கு மாம்சம் மாம்சமாக போய் சேர்றது இந்த சிராத்தாண்ணம் பிரேதத்துவே ருதிரோதகம் பிரேதமாகவே இருந்தால் இரத்தமாக போய் சேர்றது பிரேத்தங்களுக்கு ஆகாரம் ரத்தம் இரத்தமாக போய் சேர்றது மனுஷத்துவே அன்னபானாதி நானா போகக்கரம் ததா மனுஷனாக பிறந்திருந்தால் அன்னபானங்களாக போய் சேர்றது ஆகையினாலே தானசக்தி சவிபவா ரூபம் ஆரோக்கியமே வாம் என்னென்னெல்லாம் பிரார்த்திக்கிறோமோ அவ்வளவையும் நாம் கொடுத்த ஸ்ராத்தினாலே திருப்தி அடைஞ்சு இந்த வசுருத்ராதித்தியர்கள்ங்கிறவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அதற்கு மந்திரங்கிறது ரொம்ப முக்கியம் மந்திரங்களை சரியான முறையில் சொல்லணும் மந்திரங்களை என்ன சொல்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் சஸ்வரமாக சொல்லணும் நாமே அந்த மந்திரத்தை பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொன்றும் வாத்தியார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் அதை அப்படியே நாம் சொல்கிறோம் வாத்தியார் நமக்கு பிரித்து பிரித்து சொல்லிக் கொடுக்குறார் அதை அப்படியே நாம் சொல்கிறோம் நாமே அத்தியனம் பண்ணி சொல்கிறதுக்கும் வாத்தியார் சொல்லிக் கொடுத்து நாம் சொல்கிறதுக்கும் பலனில் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா மந்திரங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பிரித்து சொல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ பலன் குறைச்சல் மந்திரங்களை கோர்வையாக சேர்த்து சொல்லி நாம் அந்த கர்மாவை பண்ணினால் பலன் ஜாஸ்தி நாம் அந்த மந்திரத்தை பிரிக்க பிரிக்க பலனில் குறையிறது குறைவு ஏற்படுறது ஆகையினால தான் நாமே அத்தியனம் பண்ணி நாம் அந்த மந்திரத்தை சொல்லணும் ஸ்வரம் தப்பில்லாமல் சொல்லணும் அப்படிங்கிறத வச்சிருக்க நாம் மந்திரத்தை பிரிக்காமல் சொல்லணுங்கிறது ரொம்ப முக்கியம் எங்கே அந்த மந்திரத்தை நிறுத்தணுமோ அங்கே தான் வாத்தியார் சொல்லிக் கொடுக்குற பொழுது நாம் சரியான முறையில் சொல்லணுங்கிறதுக்காக நமக்கு பிரித்து பிரித்து சொல்லி கொடுப்பார் நாம் அதை அப்படியே சொல்கிறோம் ஆனால் அந்த மந்திரம் எந்த அளவுக்கு நமக்கு பலனை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பலன் நமக்கு கிடைக்காது பிரித்து சொல்கிற பொழுது நாம் கோர்வையாக சேர்த்து சொன்னால் பலன் அதிகம் ஆயினாலே நாம் கூடிய வரையிலும் அந்த மந்திரங்களை சொல்லி வச்சுண்டு நாம் சொல்லணும் தர்ப்பணம் பண்ணுற பொழுதே இப்படி தான் எது செய்தாலும் மந்திரத்தை பிரிக்காமல் சொல்லி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இந்த மந்திரங்கிறது தான் இந்த கர்மாவனுடைய பலனை அவர் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறத நம்முடைய சாஸ்திரம் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது அந்த மந்திரங்களை நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த மந்திரங்கள் ரொம்ப அற்புதமான பலனை நமக்கு காட்டுறது என்னங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்கள்லேயே பார்ப்போம்